இந்த வருஷத்துல நாம் எதை அதிகமாக நேசிக்க ஆவிக்குரிய ஜீவித்தியா உலக பிரகாரமான சிவித்தியா மாம்சீகமான வாழ்க்கைவா இல்ல தெய்வீகமான வாழ்க்கைவா மனிதனையா தேவனையா நீங்க யார் அதிகமாக இந்த வருஷத்துல நேசிச்சீங்க ஆண்டவர் கேட்கிறார் என்ன நேசிக்கிறாய் கேள்வி கேட்கிறார் யோகா இருபத்தி அவர் கேட்கிற கேள்வி இவர்களில் எல்லாரிலும் நீ என்னை அதிகமாய் நேசிக்கிறாயா வேற ஒரு கேள்வி கிடையாது நீ அப்பா இந்த தப்ப என்னை சபிச்சிட்டியப்பா என்னை துரோகம் பண்ணி போயிட்டியே நான் தான் உனக்கு சொன்னேன் மூணு தட நீ மறுதிச்சிருவ அப்படி ஒரு சான்ஸ் உனக்கு இருக்குன்னு சொன்ன நீ உஷாரில்லாம போயிட்டியே எவ்வளவு கவலகினமா இருக்கிறிய நீ எல்லாம் எங்க வாழ்க்கையில முன்னேற போற நீ எங்க ஊழியத்தில் நிக்க போற அப்படிலாம் சொல்லலை அவன் போன பாதை அவருக்கு தெரியும் இல்லையா நான் செல்லும் வழியை அவர் அறிவார் செல்லும் வழியை மாத்திரம் சென்ற வழியையும் என்ன செய்வார் அவர் அறிவார் எந்த கிரிட்டிக்கல் பொசிஷன்ல இவன் தடுமாறுனா எங்க இவா தடுமாறுனா எந்த இடத்துல இவன் கால் சறுக்கிட்டு அது தெரியும் தெரியுமா தெரியாதா நிச்சயமா தெரியும் எந்த ஸ்பாட்ல நம்ம பார் ஏன் நினைப்போம் தப்பு பண்ண அவர் வந்து கண் கண்டபடி அவர் அவர் இருதை தருகிறார் அவனுக்கு வந்த போராட்டம் என்ன அவனுக்கு வந்த தாக்குதல் என்ன வெளியரங்கமா வந்த போராட்டம் என்ன மறைவாக வந்த போராட்டம் என்ன அதுல அவன் மனசுல அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டான் அதுக்கு நம்ம எவ்வளவு கிருப அவனுக்கு கொடுத்துருந்தோம் இதெல்லாம் வச்சுதான் அவர் வந்து மெஷர்மெண்ட் பண்ணி சரி இன்னும் சான்ஸ் கொடுத்தா வேண செய்வான் இன்னும் கொஞ்சம் கிருபையை கூப்பிட்டு நான் வேண செய்யலாம் நின்றுலாம் நின்றுவான் இனி அடுத்த ஸ்டெப்ல அவன் இன்னும் கொஞ்சம் கிருவையை கொடுப்பேன் இன்னும் கொஞ்சம் விசுவாசத்தை கொடுப்பேன் ஒருவேளை இந்த வீக்னஸ் இருந்ததுனால தான் தடுமாட்டான் போட்ருக்கு இன்னும் கொஞ்சம் பெலன் தர்றேன் அவனுக்கு சுகம் தர்றேன் அவனுக்காக ப்ரேயர் பண்ணுறக்கு ஒரு நாலு பேரை வைக்கிறேன் அந்த ப்ரேயர் சப்போர்ட்லாம் வேணு செஞ்சுருவான் வின் பண்ணிடுவான் இப்படித்தான் கத்திர அடுத்த ஸ்டெப்பு அவனுக்கு கொடுத்தார் அதனால தான் பேத வந்து அவனு தூக்கி எறியாம நான் உன்னை ஒன்றுமே பேச விரும்பலை நீ என்னை நேசிக்கிறாயங்கிறதுக்கு மட்டும் நீ என்ன செய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு பதில் சொல்லு அந்த பதில் கரெக்டாக இருந்தால் நான் உன்ன கையில் மறுபடியும் ஏதோ கொடுத்துருவேன் கத்தராக ஒருவன் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட கடவுன் வாசிங்க ஒருவன் கத்திராக இருக்கிற நேசிக்காத நேரங்கள் தான் கத்திர நேசிக்காத நேரங்கள் எல்லாம் நமக்கு என்ன டைம் ஆயிருச்சு அது சாபத்தின் டைம் மாறி போயிடுச்சு அதனாலதான் நமக்கு வந்து சில காரியங்கள் வந்து சக்சஸ் ஆகாம முட்டி மோதி உருண்டு பல்லு உடஞ்சி கீழே உழுந்து சோத்ரோ சோத்ரணும் இன்னொரு இடத்துல இருக்கு அவரிடத்துல அழியாத அன்பு அதாவது அழியாத அன்புடனே அன்பு கூறுகிற யாவரோடும் கிருபை உண்டாயிருப்பது அழியாத அன்பு அதை வந்து மாத்தல்ல முடியாது நேச வைராக்கியம் நேசிய நேச அனல் எப்படிப்பட்டது நேச வைராக்கியம் என்னது அது ஒரு அக்னி நேசம் மரணத்தை போல் வலிது நேச வைராக்கியம் பாதாளத்தை போல் கொடிதா இருக்கிறது அதன் தழல் அக்கினி தழனும் அதன் ஜாலை கடும் ஜாலையுமா இருக்கிறது திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது வெள்ளங்களும் அப்படிப்பட்ட ஒரு நேசத்தை இந்த வருஷத்துல நீ நேசித்தாயா ஆண்டவர நமக்கு இந்த மூணாம் கிளாஸ் பிள்ளைங்க சண்டையை போட்டு என்ன ஆண்டவர சும்மா எவ்வளவு ஜெபிச்சா ஏன் கிடைக்கல போங்காண்டவர் நான் கோயிலுக்கு போக மாட்டேன் நான் ஜபிச்சு என்னத்தை பார்த்துட்டேன் நான் ஜபத்துக்குள்ள போக மாட்டேன் போனாலும் முழங்கால் போட மாட்டேன் ஜபிக்கவே மாட்டேன் கண்ணே போட மாட்டேன் ஏதோ ஃபார்மாலிட்டிங்க மனைவி கூப்பிட்டா புருஷன் கூப்பிட்டான்னு பிள்ளைங்க கூப்பிட்டான்னு வருவான் எங்க அம்மா சொல்றாங்க அப்போ அது வந்து என்ன இல்லை உன்னை நேசத்துல கலங்கம் உண்டாயிடுச்சு ஏசு நீ எந்த நேசிச்ச உடைய நேசம் அழியாத அன்பு அது திரளான தண்ணீர் பாரு திரளான தண்ணீர் அணைஞ்சு போகாது அப்படி அணைஞ்சாலும் வெள்ளங்களும் அந்த அளவு ஜீவனை காட்டிலும் ஆண்டவரை நேசித்தல் அந்த வெறித்தனத்தில் பாதிவேறு ஊழியத்தில் இருக்காங்க அந்த வெறியில அந்த வெறியில் வெறித்தனத்துலதான் பாதி வேறு விசுவாசத்துக்காக உயிரை கொடுக்கிறான் விசுவாசி அன்பு அந்த ஆரம்பத்தில் கொண்டிருந்த அன்பு சொல்ற ஆரம்பத்தில் கொண்டிருந்த அந்த ஆனந்த பாக்கியம் எங்கே ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு ஆண்டவரை நீ எவ்வளவு நேசிச்ச ஒரு ஆள் உன் இளவயதின் பக்தின் சொல்றது இளவயதின் நேசம் நீ என்னை நேசித்த போது நீ வாழ்க்கை பட்டிருந்த போதுன்னு சொல்றாரு அந்த நேசம் எவ்வளவு ஆண்டவரை நீங்க எவ்வளவு நேசிச்சீங்க ஆளுந எனக்குலாம் அந்த சியோன் நான் பார்த்ததே கிடையாது ஆனா அந்த சியோனுங்கிற வார்த்தைக்காக நான் கத்திருக்கிற கத்தும் கூட்டத்தில எல்லாம் அந்த பாட்டு பாடுவாங்க விசுவாசியா இருக்கும்போது சியோன்னு வந்து நான் கத்திருவான் வீட்டில் வந்து இந்த லேண்ட் வந்து ஏசும் அவங்களுக்கு இப்ப யாம் யும் இருக்காது தெரியாது வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி இந்த இந்த பாட்டு பாடும்போது கைத்தட்டி ஆவில் அரைஞ்சி பாட்டை என்னை பாட்டப்படாமல் நினைச்சக்கூடாது தடுக்க கூடாது சும்மா அதுக்குள்ள ரெண்டாவது பாட்டிலேயே ஆவியிலரைஞ்சி நீங்க வந்து கூட்டத்தையே கெடுத்துடுவீங்க நான் சொல்லக்கா இன்னொரு நாலு பேர் அவங்க நாலு பேர் ஒரு குரூப்பா நாங்கள் உள்ளே வந்தோம் அப்படி ஒரு வெறித்தனம் இப்ப சீன் ஒன்னும் பாட்டு பாட்டா கேட்டா கேட்டா தூங்கிட்டு இருக்கோம் அந்த வேர்டு அந்த வார்த்தையில் உள்ள அக்னி நமக்கு என்னஞ்சிருச்சு அவிஞ்சு போயிடுச்சே குறைஞ்சிருச்சு நீ யார நேசிச்ச பணத்தை நேசிக்கிறாங்க ஒரு சிலர் அவங்களுக்கு மைண்டு மணி மைண்ட் பணம் எல்லாவற்றுக்கும் உதவும் தமிழ்ல வந்து பணம் எல்லாவற்றுக்கும் உதவும் இங்கிலீஷ்ல பணம் எல்லாவற்றுக்கும் பதில் கொடுக்கும் அப்படித்தானி எவ்ரி திங் எல்லாத்துக்கும் பதில் சொல்லுமாறு எல்லாத்துக்கும் பதில் சொல்லும் தமிழ்ல சொல்லுவான் பணம் பாதாளம் என்ன செய்யும் பாயும் பணம்னா பிணமும் என்ன செய்யும் விசுவாசிகளில் நடைபெணமாக விசுவாசத்தை விட்டு அவங்க பிணம் கிரிய இல்லாத விசுவாசம் செத்தது அவன் பணம்னே ஆண்டு திறந்துருவான் அப்படி அல்ல நம்முடைய வாழ்க்கை பண ஆசை எல்லாத்தையுமே பணத்தை நீ நேசிக்கிறியா சாலமோன் கத்தடத்தின் ஞானத்தை வாங்கினான் அந்த ஞானத்தை வச்சு அவன் முன்னேறினானே தவிர அந்த ஞானத்தை நேசிக்கல அங்கதான் அவன் ஃபால்ட்டு ஞானத்தை வாங்கிக்கிட்டான் வாங்கி பாக்கெட்ல வச்சுக்கிட்டு அதை யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தான் ஆனா ஞானத்தை என்ன அவன் ஞானம் ஏசுன்னு அவன் நேசிக்கல அந்த ஞானத்தினால் கிடைத்த புகழ்ச்சினால பெண்களைத்தான் கூட்டிக்கிட்டே இருந்தான் அது கடைசியில அவனை வந்து விசுவாச வீரர் பட்டியலிருந்து தூக்கி எரிஞ்சிருச்சு வெளியே போடான் சொல்லு பெரிய ஞானி எனக்கு இந்த கூட்டத்தில் வந்த பிறகு ஆண்டவர் சொன்னது அவன் ஞானத்தை கேட்டு வாங்கினான் ஆனால் ஞானத்தை நேசிக்கல எதை சம்பாதித்தாலும் எதை சம்பாதி ஞானத்தையும் புத்தியையும் சம்பாதி நீ பணத்தை சம்பாதிக்கிறத விட ஞானம் கிறிஸ்துவை சம்பாதி ஞானத்தை நீ நேசிக்கலையே அவன் விசுவர் பட்டியலில் வைக்கல ராஜாக்களின் பட்டியல் உலகத்தில் நீங்க நேசிக்கிறீங்க ஒரு சிலர் தாய் தவப்பேசிக்கிறாங்க ஒரு சிலர் பிள்ளைகளை கணக்கு நேசிக்கிறாங்க ரெண்டுமே குற்றம் தன் தகப்பனையாவது தன் தாயது அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்லது எனக்கு பாத்திரம் அல்ல மகனையாவது மகளையாவது என்னும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரம் அல்ல இதனுடைய அர்த்தம் என்ன அப்ப புருஷனை நேசிக்க கூடாது அம்மா அப்பாவை நேசிக்க கூடாது சோறு போடக்கூடாது தண்ணி கொடுக்க கூடாது கூப்டா பதில் சொல்லக்கூடாது எப்ப என்னை தூக்கி வைக்க வைக்க கூடாது அப்படி அல்ல அறிவினார்களா இதை புரிந்து கொள்ள முடியாது செய்ய வேண்டிய கடமை செய்யணும் அதே நேரத்தில் கிறிஸ்துவும் உங்க அம்மாவையும் நிப்பாட்டும் போது பேலன்ஸ் கரெக்டா இருக்கணும் கிறிஸ்து தான் அந்த பேலன்ஸ்ல என்ன செய்யணும் ஸ்ட்ராங்கா இருக்கும் ஏலி விஷயத்துல அவன் ஒரு பெரிய பிரதான ஆசாரியன் பிரதானியக்காக என்ன செய்யணும் ஊத்திடணும் அப்படிப்பட்ட ஆளு யார நேசிச்சானா ஆண்டவர் சொல்றாரு நீ என்ன மதிக்கல நீ ஊரு ஊழியக்கார என்னைய மதிக்கல ஆனா குமாரரை மதித்த இன்றைக்கு இருக்கிற நீ என்னை நான் அந்த தேசத்துல அந்த ராஜ்யத்துல அந்த நாட்கள்ல ஏன் நீ யாரை நேசிக்கிற சொல்லுங்க அப்போ அவர் சொன்னார உடைத்தவர்கள் உண்டு அவங்கள வச்சுட்டு நான் இப்படி சபையை சுத்தி இருக்கிறது கடைசியில் ஊழியக்கார சிஸ்டர் தான் என்னன்னு கேட்டா அவங்க அம்மா இறந்துட்டாங்க தம்பி எல்லாம் சின்ன பையன் தங்கச்சி பிள்ளைங்க இவங்க எல்லாம் சரி சோத்திரம் ஊழியத்தில் போக முடியல கொண்டு வருவான் இப்படி யோசிச்சாங்களா ஆண்டர் நான் நீ இங்க வந்துட்ட எதை நேசிக்க கூடாது பிரதிஷ்டையை உடைத்து போட்டவர்கள் உண்டு சொன்னாராம் அப்ப சிந்தையில் வந்தாலே அது என்னது குற்றம் இதுதான் ஊழியக்காரனுடைய ஸ்டாண்டர்டு நீ இதை வச்சுட்டு ஆசாரியன் இங்க உட்காந்துகிட்டு ஏதோ நேசிச்சாங்களா குமாரனை நீ என்னை காட்டிலும் அதிகமா நேசிப்பானே மதிப்பானே கடைசியில அந்த யார நேசிச்சானோ அந்த ரெண்டு குமாரும் நீ அதிகமா நேசித்தா அதை எடுத்துடுவிங்கிடுவேன் சொல்ற ஒரே அடியில் ஒன்னு எடுத்து அதை புடுங்குவேங்கிறார் வாசிங்க எந்த வசனம் நீ நேசிக்கிறதை ஒரு அடியில் உன்ன இருந்து எடுத்துடுவார் சேலஞ்சு பண்ணி தூக்கிடுவார் என்ன பண்ணுவாங்க விருப்பமானவளை ஒரே அடியினாலே உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளுவேன் விருப்பமான நபரை ஒரே அடியில் என்ன பண்ணுவான் யாரையும் நேசிக்காதீங்க நேசித்தல் என்பது தெய்வத்தின மாத்திரம் தான் இருக்கணும் பிள்ளைகளை நேசிக்கிறது தவறுன்னு சொல்லல அவங்களை செய்ய வேண்டிய கணத்தை செய்யுங்க அவங்களுக்கு கடமைன்னு பைபிள்ல இருக்கு எல்லாம் நீங்க நல்லா செய்யணும் தூக்கி தோல்ல தூக்கி போட்டு சுமங்க எல்லாம் அதெல்லாம் தப்பே கிடையாது ஆனா நேசத்தின் அளவுல மெஷர்மெண்ட்ல எங்க தான் நிக்கணும் ரேஷியம் இருக்கு பரிசுத்தத்தை விட நீங்க அதை நேசிக்க கூடாது சுவாசத்தை விட அதை நேசிக்க கூடாது தெய்வீகத்தை விட பிள்ளைகளை நேசிக்க கூடாது உலக பொருளை நேசிக்க கூடாது விடை நேசிக்க கூடாது ஒரு பையன் என்ன ஒரு கல்லறையில் பார்த்தேன் கார் நிற்குது கல்லறையில் கார் நிற்குது கார்னா எப்படி சிமெண்ட்டில் கட்டி வச்சிருக்கான் சிமெண்ட்லேயே கார் அவன் அவங்க உள்ள புதைச்சி வச்சிருக்க அவனை அந்த கல்லரை எப்படி நிக்குது கார் மாதிரி நிக்குது செஞ்சு வச்சிருக்காங்க என்னன்னு கேட்டா அவன் காரை அதிகமாக நேசிச்சானா அதனால எதை கொண்டு வந்து வச்சிருக்கு இந்த சுருட்டை நேசிச்சான்னு சுருட்டை பெட்டிக்குள்ளே போட்டு அனுப்புவான் பாத்தீங்களா அவங்க நேசிக்கிறதுலாம் பெட்டிங்களை நேசம் என்பது தெய்வீகத்தில் ரொம்ப நேசிப்பாங்க அது தவறு பைபிள் சொல்லிருக்கு ஏசாவை வருத்தேன் யாக்கோபை நேசித்தேன் இது தேவனுடைய வார்த்தை இது தெரியும் அதாவது ஒருத்தர் நேசிக்கிறான் நீ ஒருத்தர் சொல்லுவார் கூப்டாடி நல்ல ஒரு மிருகத்தை எடுத்து அழகா சமைச்சத்துக்குள்ளீர்வதிக்க போறேன் வீட்டிலேயே உட்காந்துருக்கான அவனை கூப்பிட்டு ஆசீர்வதி கூட இருக்க ஒருத்தன் அவன அதெல்லாம் முடியாது நீ போய் எடுத்துட்டு கடைசியில் தேவன் தான் இதை குழப்பி விட்டு யார் ஆசீர்வாதம் அவங்க வச்சாரு அவர் நினைச்சதோ அவன் இஷ்டத்துக்கு சுத்துறவன் காணானிய ஸ்திரீகள்ல பெண்ணா எடுக்க கூடாது எடுத்தா பெற்றோர்கள் துக்கப்படுவாங்க அதையே தான் செய்வான் அவன் ஏசா எந்த வசனம் ியில பெரு பார்வைக்கு ஆகாததினாலும்ஸ்மேல் எடுத்துக்கு போய் தனக்கு முன்னிருந்த மனைவிகளும் அன்றி குமாரனாகிய இஸ்மவேலின் குமாரத்தையும் நெபாயுத்தின் சகோதரியும் ஆகிய மகளாத்தையும் தெரியும் தவறு அதுன்னு தெரியும் இஸ்மேல நம்ம போகக்கூடாது சத்தியத்தின்படி போகக்கூடாது அது தகப்பனுக்கு தாய்க்கு வேதனையா இருக்கும் என்ன தெரியாது பால் குடிக்கிறப்ப உபதேசம் கேட்டிருக்கான் அபிஷேகம் பெற்றிருக்கான் அந்நிய பாச பேசுறான் ராபோஜன் எடுக்கிறான் இவ்வளவு கூட தெரியாதா தெரியும் ஆனா அவன் செய்வான் இவனை வந்து யார் நேசிக்கிறா யார் நேசிக்கிறது அவனுக்கு என்ன செய்யல தெரியல அப்படித்தான் செய்வாரு நீ வந்து கத்தர் என்ன சொல்ற கத்தர் நேசிக்கிறாரா கத்தரவனை நேசிக்கலையே அவன் துன்பா இருக்கானே அதனால தான் பிள்ளைகளை நேசிக்கிற விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் நாங்கள் உங்களை நேசிக்கிறோம் ஆனா கண்டிக்கிறோம் சிரிச்சிக்கிறோம் நானும் உங்களை கன்சார்டா விட்டேன்னா நம்முடைய சபையில நீங்க கூட்டம் குஜி குஜி புஜி யாரும் கூட்டம் முடிஞ்சோன்னே எல்லாரும் அடிச்சிட்டு வரும்னு தெரிஞ்சு போவான் அப்படி சபை நமக்கு தேவையில்லை நமக்கு வந்து கத்திர நேசிக்கிறத நீ நேசி தம கொஞ்சம் இஸ்மேலை புறம்பே தள்ளும் என்று சாரால் சொன்னதை கேட்ட பொழுது தன் மகனை குறித்து சொல்லப்பட்டதான் அந்த வார்த்தை யாருக்கு துக்கமா இருந்ததே இருந்தது ஜபிச்சான் போறா இப்படி சொல்லிட்டாலே நீ வந்து அனுப்ப அதிகாலையில் எழும்பி அவளையும் வெளியே போன்னு அதுதான் அவனதான் கத்தர் என்னத்த நேசிக்கிறாரு அவர் பரிசுத்தத்தை அவர் நேசிக்கிறது என்னது பரிசுத்தம் தீர்க்கரசி கர்த்தர் அவருடைய நேசம் பரிசுத்தில நிற்குது அவர் அழக பார்த்து நேசிக்கல உன் உள்ளத்தில் இருக்கிற பரிசுத்தத்தை பாக்கிறார் நீ எப்படி இருக்கிற பரிசுத்தானா இருக்கிறாயா இல்ல பரிசுத்த வாஞ்சிக்கிறாய் இல்ல பரிசுத்தக்காக பிரதிஷ்டை பண்றியா இல்ல பரிசுத்திற்காக அழுறு இல்ல பரிசுத்திற்காக எதையாவது விட்டு கொடுக்குறியா எதையாவது தியாகம் பண்றியா ஐயோ முடியலையே நான் எப்படியாவது பரிசுத்தானா மாறினாண்டவரேன்னு முழங்கல் நின்று கத்துறியா பாச டிவி சொன்னார் பரிசுத்தாக காலையில் நாலு மணிக்கு எந்திரிச்சு முகம் கழிவு பரவிட்டு ஆயத்தமாய் முகங்கு பிற கிடப்பாரான் டைரெக்டாவே அசிஸ்டன்ட் சொல்றான் அப்படியே கிடப்பாரான் மோங்குப்பா எவ்வளோந்து ஜபித்தான் இருக்கு இல்லையா அதை தான் ரூம்ல பிராக்டிஸ் பண்றாங்க அப்படியே விழுந்து அல்ல எப்படியாவது பரிசுத்தம் இந்த ஸ்தானத்தில் நான் நிக்கணும்னா எனக்கு என்ன இருக்கணும் ஆரம்பத்திலிருந்தே அப்படி பழகிருக்காங்க பரிசுத்தம் வேணும் பரிசுத்தம் வேணும் நீங்க போய் சொல்லுங்க அவர்கிட்ட நான் என்னைய பாஸ்ட் ஆக்கும்போது என்ன யோசிக்கிற ஏதாவது உனக்கு மனசுல சொல்ல வேண்டியது இருக்கா அப்படின்னா எத்தனையோ வேற என்னெல்லாமோ கேள்வி கேட்டு வெளியே தூக்கிட்டார் போனவனே டப்னு நெத்தி அடி அடிச்ச மாதிரி அடிக்கிறது யாரு எவருன்னு சட்டை போனவனே அறிக்கையு அப்படி அவர் எட்டக்காட்டான எனக்கு நடத்தி போயிட்டு வந்து நெருங்கி நொறுங்கிதான் போனது ஆரம்பத்திலிருந்தே என கேள்வியை கேட்க கூடாது அப்படின்னா வருவான்னு சொல்லிதான் வந்திருக்கேன் வரும்போதே கொஸ்டின் பண்ணிடக்கூடாது இப்போ எப்படி போகிறதுன்ட்டு போனேன் எனத்தையா நடத்தி பி கிடத்தி பின்னு என சொல்லிவிட்டார்னா தோற்றுறான் அல்ல தான் ஓடி வரணும் அடுத்த வருஷம் பார்க்கலாம் நாலு வருஷம் கழிச்சு பார்க்கலாம் சீஃப் அதுக்கு மேலே என்ன கிடையாது சுப்ரீம் அதுக்கு மேலே என்ன இல்லை க்ளோஸ் முடிஞ்சதுன்னா முடிஞ்சது தான் பார்க்கலாம் அப்படின்னா முடிஞ்சது நான் போனேன் என்ன சொல்ற ஒன்றும் இல்லை சரி கேட்கறாரு சொல்ல வேண்டி இருக்கா அவர் என்னைய கேட்டார் அதுதான் எனக்கு கோபம் தான் ஜாஸ்தி அது ஒண்ணுதான் என்னுடைய லைஃப்ல பயங்கர பீசாச மாதிரி என்ட்ட போறாரு உடனே என் மேல கை வச்சு கத்தாவே எனக்கும் துறைக்கும் கோபத்திலிருந்து விடுதலை கொடுங்க ஆண்டவர் என்ன ஏ எதில் சேர்த்துக்கிட்டாரு தண்ணி இழுத்திட்டாரு எனக்கு அப்போ பாட்டா பாட்டா பாட்டா பாட்டான்னு நினைச்சு அவர் யாரு அவர் கோவப்படுறாருன்னா பரிசுத்தத்துக்காக கோவப்படுறாரு நம்ம கோபப்படுறது வைராக்கியத்துக்காக ஒருத்த மேல உள்ள கசப்ப என்னடா பண்றனுக்குறோம் அவங்க அப்படி இல்லை நம்ம மேல கோவப்படுறாங்கன்னா அவங்களுக்கு யாரு நம்ம சித்தப்பாவா பெரியப்பாவா ஒன்றும் கிடையாது ஊழியக்காரன் அவங்க யாரு நடத்திப்புக்காரங்க அப்போ அவங்க நம்ம மேல கோவப்படுறாங்கன்னா பேசிக்கே வசனத்தை வச்சு தான் கோவப்படுறாங்க வேற ஒன்னுலையும் கோவப்படல அவர் உடனே தொட்டு என் ஷோல்டரில் கை வச்சு கச்சாவே எனக்கும் துறைக்கும் இந்த கோவத்திலிருந்து ஒரு பெரிய விடுதலை தாங்க சுவாமி எங்களை அங்கீகரியாரு நான் அப்படியே போயிட்டேன் போச்சு அதுலயே நான் அவுட்டு இதுக்கு சொல்றனா அவங்களை நேசாது கத்தர் பாப்பாரு பணத்தை நேசிக்கிறியா ட்ரெஸ்ஸ நேசிக்கிறது நான் ஒரு பையனை யூத் கேம்ல ஒரு சின்ன பிரச்சனை அடிச்சோம் அடிச்சா முடிய இப்படி வச்சுக்கான் சொன்ன என்னடா நீ விசுவாசி இப்படிலாம் செய்யலாமாடா நீ ஆவி ஒரு விசுவாசி இல்லையா உனக்கு தகப்பன் இல்லை தாய் உனியை பராமரிக்கிறாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்க்கறாங்க நீ ஏதாவது வேலை பார்த்து சாப்பிட்றீங்க இப்படிலாம் வளர்க்கலாமாடா இல்லை இப்படிலாம் வளர்க்கலாமா தப்பு இல்லையா நீ இயேசுவை தானே நேசிக்கணும் முதல்ல ஏசு ரெண்டாவது முடி அப்படின்னா அட பாவி எப்படி இருக்குன்னு பாருங்களே ஆவி ஆ சின்ன சரி நீ தேரமாட்ட இல்லைண்ணா உன்னை நைட் ரெண்டு மணி கூப்பிட்டு வந்து தப்பு செஞ்சு நான் உனக்கு நியாய தீர்ப்பு கிடைச்சி உனக்கு என்ன இல்லை அவனுக்கு ஒண்ணுமே இல்லை அவங்க அதாவது அவங்க இந்த உலக பிரகாரமான மற்றவங்க எல்லாம் பார்க்கும்போது உடனே முடிவு வளர்க்கணும் அதே மாதிரி ட்ரெஸ் போடணும் அதே மாதிரி இந்த ஜீன்ஸ்ல ஒரு முப்பத்தி ரெண்டு துணியை தொங்க விட்டுட்டு டேப் மாதிரி கயிறு கட்ட போற மாதிரி பணையாடுற மாதிரி அப்படிலாம் தொங்க விட்டு வருவான் அப்படிலாம் வரணும்னு நமக்கு ஒரு ஆசை அப்படி வரா இப்படி முடிவு வளர்க்கணும் இப்படி வளர்க்கணும் டிரெஸ் போட்டா கண்ணாடி போட்டு வரணும் அப்போல போறவங்க எல்லாம் முகம் பார்ப்பான் அப்படிதானே பாஸ்ட் இங்க காலையில நேத்து சில்ட்ரன்ஸ் வாங்கு வாங்கன்னு வாங்கினாரு எவ்வளவு முக்காடுல இந்த என்னது என்ன சொன்னாரு இந்த வளம் வலை மாதிரி முக்காடு போட்டு வந்தா சபைக்குள்ள வரக்கூடாது வலை இந்த நெட்டு மாதிரி போட்டு வராங்கல்ல அது ஆர்சி ஸ்டைல் அதெல்லாம் இங்க உள்ள வரக்கூடாதுட்டார் சபையில எவ்வளவு வள மாதிரி போட்டு வந்தீங்க பாருட்டார் நேத்து அங்க எதுக்கு சொல்றேன்னா நம்ம வந்து ரொம்ப கவனமா இருக்கணும் மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க மல்கையால கத்தர் பரிசுகிற பரிசுத்தம் கத்தர் பரிசுத்தத்தை யூதாட்சனங்கள் பரிசுத்த குலைச்சல கத்தர் பரிசுத்தம் அடுத்து உங்களை பரிசுத்தரையாது வேடை வந்து நம்ம வந்து இதுதான் பரிசுத்தம் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன் தெரியுமா தேவன் யாரு தேவன் யாரு பரிசுத்தர் தேவன் இப்படித்தான் இருப்பாரு சொல்வீங்களா அவர் மகாபரிசுத்தர் அவருடைய அதுக்கு வந்து ஈடு எண்ணெய் கரை லிமிட் நீங்க சொல்ல முடியாது நான் நூறு ரூபாய் சொல்லுவா அவன் ஓடிட்டு தவிர அவங்க நீங்க ஒரு நாளைக்கு நம்ம முப்பது ரூபா காபிக்கு சாப்பாடு காசு கிடைச்சிச்சு நினைக்கிறோம் ஆறாயிரம் சாப்பாட்டுக்கு போக நாலாயிரம் கடன் நடைச்சிடலான்னு ஆனா ஒரு நாள் அவளை விசிட் பண்ணா ஒரு நாளைக்கு அவனுடைய கம்பெனியோட அந்த ஷேர் மார்க்கெட்டு எண்பது கோடி தொண்ணூறு கோடி நூத்தி இருபது கோடி நினைச்சது அப்ப தேவன் அப்ப எவ்வளவு பெரியவரு அதனால அவரை வந்து பரிசுத்தில போய் நம்ம போய் ஸ்கேல் போட்டுலாம் பாத்துட்டு இருக்க முடியாது இந்த ஸ்கேல் வேலை செய்யாது இந்த நம்ம நம்ம இருக்கிற மெஷர்மெண்ட் ஒண்ணும் ஒர்க் ஆகாது ஆனா அவர் அதைத்தான் நேசிக்கிறார் இந்த பரிசுத்தேசிக்கிறான் இந்த பரிசுத்த ஜீவிக்க முடியுதோ இல்லையோ அதுல அவன் எப்படி உண்மையா இருக்கிறதுக்கு போராடுறான் அந்த பரிசுத்திற்காக பாவத்தை எதிர்த்து எப்படி போராடுறான் பாவத்தை விட்டு ஓடுறான் பாவத்தை எதிர்க்கிறான் பாவத்தை ஜெயிக்க முடியல எவ்வளவு கண்ணீர் விடுறான் எவ்வளவு நேரம் ஜெபித்து முழங்கால் உடைக்கிறான் அவனை என்ன செய்த்தவான் என்று மாற்றுகிறார் பவுலு வந்து ரோமர் ஏழுல படி நிர்பந்தமான மனுஷன் எட்டுல கத்த ஜெயிக்க வச்சுட்டாரு நீதி அது திமுக வரும்பொழுது போயிட்டு வந்து ஜெயஜீவியா மாசம் லக்கான் போட்டு பிடிச்சு இழுக்கிறதுக்கு பேர் தான் என்னது குதிரை இஷ்டத்துக்கு எனக்கு தெரிய தெரியாது குதிரை வந்து ரெண்டு கண் இருக்கு ஒரு கண்ணா இந்த போயிடும் ஓட்டி வந்துடுவீங்க பாத்துக்கலாம் ஒரு கண்ணு கம்மியாக இருந்துச்சுன்னா கூட சோத்திரம் சோத்திரம்ட்டு அப்படியே ஒரு சைட்லேயே எல்லாரையும் பார்த்துடலாம் அது தப்பு கிடையாது இப்போ ரெண்டு கண்ணு நல்லா இருக்கு அப்படின்னு நீ பாத்தீங்கன்னா உனக்கு ஒரு ஒரு லிமிட் வியூ என்ன செய்யுது கண்ட்ரோலில் கிடைக்கிது ஆனால் குதிரைக்கு அப்படி கிடையாது குதிரைக்கு அப்படியும் இருக்கு இந்த கண்ணு இங்கே பார்த்துட்டு இருந்தா இந்த கண்ணு எங்கே பார்க்கும் அதுக்கு தான் அதுக்கு எதை போட்டு வச்சிருக்கிறா என்னது கடிவாளம் வாய்க்கு போடுறது கண்ணுக்கு போடுறான் கடிவாளம் பைக்குல எங்க போச்சு கடிவாளம் வாய்க்குள்ள போட்டு இழுக்கிறது கண்ணுக்கு போடுறது கலிக்கம் கண்ணுக்குள்ள கடிவாளம் போட்டா கண்ணு தோட்டிட்டு குதிரைக்கு கலிக்கை வண்டியில ரெண்டு சைடு சைடுல பாத்து ஓட்டுறவன் இது இங்க ஓடும் அங்க ஓடும் உன் கண்கள் நேராய் நோக்க கடவுள் பரிசுத்தேசிக்கணும் சத்ருவைத்தர் உங்களைத்தால் அதனால் உங்களுக்கு பலன் என்ன பாசிங்க மத்திய நாற்பத்தி ஆறு உங்களை நீங்கள் ஆனால் உங்களுக்கு பலன் என்ன பலன் என்ன அவன் பதினஞ்சு ஒரு விஷயம் உங்களை நேசிக்க வரவேற்பாங்க நமக்கு மரியாதை செலுத்துவாங்க விசாரிக்க மாட்டான் கண்டுக்க மாட்டான் சட்டைய பண்ண மாட்டான் நீ வேண போ அங்கதான் இடிக்குது பைபிள் சொல்லுங்க அடுத்த வருஷம் சத்துருக்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்கள் சத்துக்களை சத்துருக்களை இந்த வருஷத்துல எப்படி நேசிச்சிருப்போம் நீங்க சொல்லுங்க நமக்கு சத்துருக்கள் ஒரு ஆவிக்குரிய சத்துருங்க உலகத்து மனுஷனால் அங்கிள் ஆன்டின்றோம் என் வீட்டுக்கு வராத விசுவாசி வான் சொன்னா போமாட்டான் அப்படி தானே சொல்றது கரெக்ட் தானே பக்கத்து வீட்டுக்காரன் என்ன நீ என்ன சொல்றேன் நீ தான் போயிட்டு வழிய போய் உட்காந்து பேப்பர் வாங்கினேன் வாங்கினேன் போறேன் உங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரமா வீட்டுல ஏங்க கடைக்கு தானே போறீங்க அந்த ரோடீங்களா அதை வாங்கிட்டு வா போ நான் பக்கத்து வீட்டுக்காரன் தானே வேலைக்காரன் உனக்கு எப்படி வேலைக்காரன் இப்படித்தான் நம்ம சுத்துறோம் ஆனா நம்ம விசுவாசிக்கு சத்துரு யாரு வீட்டார் வீட்டார் இருக்காங்க சபையும் வீட்டார் தான் சபையில் உள்ள வீட்டில் மதிக்காது உங்களை நீங்கள் உங்களுக்கு பலன் என்ன உங்க சத்துருக்களை நான் சொல்றேன் சத்ருவை பாருங்க வியாதி போயிடும் வியாதி போகாம இருக்கிறதுக்கு ஒரு காரணம் என்னது சத்ருக்காது பிசாசு போராட்டம் போகாததுக்கு காரணம் என்னது சத்துருக்காது உபதேசம் சொல்றிய சொல்லுங்க பாருங்க அடி வாங்க எங்க நசுக்கிறோம் சிலுவையில் நசுக்கிறோம் சரு நேசிச்சிரு சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு ஆகாரம் கொடு உன் சத்துரு தாகமா இருந்தால் இருபது அன்றையும் பசியா இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடு நீ இப்படி செய்வதால் அக்னி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய் அந்த இடத்துல சாவுறான் சாப்பாடு ஆகாரம் கொடுத்து நல்லா இருப்பா போயிட்டு செஞ்சிருக்கான் வியாதி நான் சொல்றது கஷ்டமா இருக்கா அப்போ சில உபதேசங்கிறது கொஞ்சம் கசப்பான வைத்தியம் மருந்து ஏன் நம்ம துரோகிகள் தானே கத்திர நம்ம நேசிக்கலையா நீங்க இப்பதானே எழுபி சொன்னீங்க எல்லாரும் நானும் அழுதேன் நீங்களும் அழுதுங்களே எல்லாரும் எதுக்கு அழுதும் நான் இவ்வளவு பாவியா இருந்தான இந்த வருஷம் நடத்துனீங்களே எவ்வளவு பெரியது நீ என்ன போடான்னு சொல்லி இருந்தா நம்ம முடிஞ்சு போயிடுச்சு நீங்க பைபிள் படிச்சு பாருங்க யோபுவ கை தான் மாத்தினாரு இந்த கையில இருந்து அந்த கை அப்படிதான் இருக்கு இதோ அவனுடையடி அவ இருக்கிறான் சம்பத்த எல்லாம் தேசத்துல பெருகுது நல்லா வச்சிருக்கேன் போட்டு அப்படியா இந்த அவனுக்கு உண்டான எல்லாத்தையும் என்ன செய்ற உன் கையில கொடுக்கிறாங்க கைய மாறிச்சு அடிச்சுட்டான் கையில் கையில் மனைவியுடைய உள்ளம் புட்டப் சரி ரெண்டாம் அதிகாரம் இப்பொழுது அவன் கையில் இருக்கிறான் எப்படி இருக்கும் போயிட்டான் வாதிச்சு தள்ளிட்டான் அவனை பரவசம் பண்ணாங்க நண்பர்கள் அவனை குற்றம் சாட்டினாங்க நியாயம் திருத்த முட்டாளாக்குனாங்க அதே சிநேகிதர்கள் இல்லாவிட்டால் அதே சத்ருத்துவத்தை உண்டாக்கின அந்த யோக என்ன செய்தான் வேண்டுதல் செய்தான் உங்கள் சத்ருக்களை உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வாதியங்கள் உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காக ஜபம் பண்ணுங்கள் ஜபிச்சான் ரெட்டிப்பான ஆசீர்வாதம் வந்துச்சு இதுதான் பைபிள் என்ன ஒரு அஞ்சு நிமிஷம் தர்றேன் டைம் போனா பரவாயில்ல இனிமேலாம் நீங்க வாட்சை பாத்துட்டு வரக்கூடாது வாட்செல்லாம் கலத்தி வச்சா பாச செல்ல கொண்ட கூட மாதிரி நீ வாட்சைய கொண்ட கூட அப்பதான் இந்த வாட்சையும் கூட பிடிக்கிட்டா நல்லா இருக்கும் அதுக்கு உட்காந்து சுத்தி அரிசிட்டு போகலாம் சரி பரவாயில்ல ஏசு நேசித்தார் நீ சொன்ன ஆனா இந்த வருஷத்துல நீ எதை நேசிச்ச பணத்தை நேசிச்சியா மனுஷனை நேசிச்சியா மனுஷிய நேசிச்சியா பிள்ளைகளை நேசிச்சியா ஏசாவை கத்தர் வெறுக்கிற காரியங்களை நேசிச்சியா சத்துருவை நேசிச்சியா பரிசுத்தத்தை நேசித்தாயா இல்லாவிட்டாலும் இயேசுவை நேசித்தாயா பதில் சொல்லிட்டு தெரியுமா எடுத்து வந்த சப்ஜெக்ட் வேற இருக்கு திட்டத்தில் நாளைக்கு இருக்குதான் பார்க்கலாம் கொஞ்ச நேரம் நிமிஷம் முழங்கல் போடுங்க யாரை நேசி நீர் துரோகி யாரும் தான் உங்க நேசிக்கலையப்பா அப்படி நேசிச்சா கூட அழியாத அன்பா இல்லையே சூழ்நிலையில மாறிடுச்சே சந்தர்ப்பங்கள்ல நான் உன் விட்டு விலகிட்டேனே என் வாயின் வார்த்தைகளில் நான் உண்மை நேசிக்கலையே நேசிக்கிறேன். பணத்தை நேசித்தேன் என்னை நேசிக்கிறவர்களே நேசித்தேன் என் பிள்ளைகளை உண்மையாக காட்டிலும் அதிகமாய் நேசித்தேன் என் தாய் வகுப்பனை கணம் பண்ணினேன் ஆனால் அந்த அளவு நான் உண்மை கணம் பண்ணவில்லை நான் சத்துருக்களை நேசிக்கவில்லை நீர் நேசிக்கிற பரிசுத்தத்தை நான் நேசிக்கவில்லை கத்தாவே அன்பு கூறினேன் அது நான் எத்தனையோ சொல்லிருக்கேன் அண்டவர சொல்லும் போது சொல்லியிருக்கேன் அழியாத அன்பு கூறவில் நீ யாரை நேசித்தாய் யாரை நேசிக்கிறாய் யாரை நேசித்தாய் கடந்த காலங்களில் நீ யாரை நேசித்தாய் கடந்த காலங்களில் எதை நேசித்தாய் தேவன் வெறுத்ததை நேசித்தாயோ பாவத்தை நேசித்தாயோ மனுஷனை நேசித்தாயோ பணத்தை மதிப்பை நேசித்தாயோ உன்னை நேசிக்கிறவர்களே நீ நேசித்தாயோ இல்லை நான் பரிசுத்தத்தை சிநேகித்தேன் ஏசுவை சிநேகித்தேன் அப்படி சொல்ல முடியுமா இல்லை நாங்கே நான் அசுத்தத்தை நேசித்தனே சுவாமி மன்னிப்பு ஒரு அஞ்சே நிமிடம் தான் உங்க கண்ணிருந்து இருதையும் உடைஞ்சு நீங்க கத்தர சொல்லிட்டா போதும் அபிஷேகம் தானே மகிமையான ராஜ்யத்துக்கு ஆயத்தப்பட வேண்டியவர்கள் தானே சொல்லுங்க நேசிக்கலையே பரிசுத்தாம விட்டுட்டானே உண்மை அழியாத அன்பு உண்மையில கூறே கூட்ட முடியும்போது ஒரு அறிக்கை வர வேண்டும் அவர் சொன்னார் நேசிக்கிறேன் அவர் எப்படி முடிவு வரை நான் உன்னை நேசிப்பேன் சொன்னாரோ அது போல சொல்லணும் கடைசி நான் உண்மை நேசிப்பேன் ஆண்டவரே பரிசுத்தத்தை சத்ருவை சா <laughs> ஊத்திடும் எங்கள் உள்ளத்தில் அன்பை ஊத்திடும் எங்கள் உள்ளத்தில் அன்பை உமக்காகவே ஜீவிக்க உமக்காகவே ஜீவிக்க ओ तेरा मंगल हुल्लात लनबाय ओ तेरा मंगल हुल्लात लनबाय उमकागवे जीविक उमकागवे जीविक ओ तेरा मंगल हुल्लात लनबाय ओ तेरा मंगल हुल्लात लनबाय उमकागवे जीविक उमकागवे जीविक उमकागवे जीविक உ ஒருவேளை ஒருவேளை மனுஷனை நேசித்து மாம்சத்தை நேசித்து உலகத்தை நேசித்து பணத்தை நேசித்து மரியாதையை நேசித்து இப்படி தேவனுக்கு மாறான காரியங்களை நேசித்து நேசித்து நேசித்து நேசித்து போனதுனால நேசிக்கிற அந்த தன்மை கொஞ்சம் கூட உனக்குள்ளார் நேசிக்காம இருக்க முடியாது அப்படிப்பட்ட நேசிக்க கூடிய அந்த அன்பை உள்ளத்துல ஊற்று என் ஜீவன உண்மை நேசிக்க கூடிய அன்பை உள்ளத்துல ஊற்று வாண்ட ஆமன் ஆமன் ஆமா ஒரு நிமிஷம் நானு ஒரு நிமிஷம் நான் வந்து கத்திர நேசிக்கணும் ஆசை தான் எனக்குள்ள இல்ல சொன்னாரு மேலும்மக்கு அருளப்பட்ட பரிசு தாவினாலே தேவ அன்பு உள்ளத்தில் ஊற்றப்படுகிறது இந்த அபிஷேகம் வந்துட்டா நீ இனிமே ஆண்டவரை மாத்திரம் தான் நேசிப்ப உலக நேசிக்க மாட்டாய்யா அப்படிப்பட்ட அபிஷேகம் அன்பு இப்பொழுது உன் உள்ளத்தில் கத்தர் ஊற்றுகிறார் ஊத்திடும் எங்கள் உள்ளத்தில் அன்பை ஊத்திடும் எங்கள் உள்ளத்தில் அன்பை உமக்காகவே ஜீவிக்கு உமக்காகவே ஜீவிக்கு ங்கள் உள்ளத்தில் உள்ளத்தில் அன்பை உமக்காகவே ஜீவிக்க உமக்காகவே ஜீவிக்க உமக்காகவே ஜீவிக்க உமக்காகவே ஜீவிக்குயா பெரிய மாணவ பெரிய மாணவ உங்க உங்களால் சத்துருவைக்க முடியல அது மனிதனால் முடியாததுதான் அது உண்மையான ஒரு சத்தியம் மனுஷனாலே சத்துருவை நேசிக்க முடியாது மாம்சத்துல பரிசுத்தத்தை நாம் செயல்படுத்த முடியாது ஆனால் அபிஷேகத்தினாலே நீ பரிசுத்தத்தை நேசித்து செயல்படுவாய்யா ஹலே லூயா உலக மனுஷனால் உலகத்தை வெறுக்க முடியாது அபிஷேகத்தினால் அவன் உலகத்தை வெறுப்பான் அமேன் எல்லா பெற்றோர்கள் சங்க ஸ்கூல் டீச்சர் ஊழியக்காரங்க எல்லாரும் கத்தாவே எனக்கு அந்த அபிஷேகம் தாங்க ஆண்டவரே என் உள்ள அன்பை ஊற்றும் நான் உமக்காய் ஜீவிக்கணும் ஐயா அமேன் ஒரு நிமிஷம் ஆண்டவரே சத்ருவை அந்த அபிஷேகம் எனக்கு தந்தா நிச்சயமா நான் சத்ருவைப்பேன் ரிசுத்தாய் வாழக்கூடிய கிருபை எனக்கு தந்திங்க பரிசுத்தாக ஜீவனையை கொடுப்பேன் வேணும் எங்கள் அன்பைடும் எங்கள் உள்ளத்தில் அன்பை உமக்காகவே ஜீவிக்க உமக்காகவே ஜீவிக்கூத்திடும் எங்கள் உள்ளத்தில் அன்பை எங்கள் அபிஷேகம் நேசிக்க வைக்கும் என்னுடைய அபிஷேகத்தை நீ சந்தேகிக்காதே என்னுடைய வல்லமையை நீ அவிசுவாசிக்காதே நான் உனக்கு திருபையை கொடுத்துக் கொண்டிருக்கிறேன் என்னுடைய ஆவை உண்மையில் அமரப் போகிறது என் ஆவி உண்மையில் அமரட்டும் அல்லே லோயா ஊத்திடும் எங்கள் உள்ளத்தில் அன்பை ஊத்திடும் எங்கள் உள்ளத்தில் அன்பை உமக்காகவே ஜீவிக்கு உமக்காகவே ஜீவிக்கு ஊத்திடும் எங்கள் உள்ளத்தில் அன்பை ஊத்திடும் எங்கள் உள்ளத்தில் அன்பை உமக்காகவே ஜீவிக்கு உடைசியா இந்த பாடல் பாடப்படும் உன் உள்ளத்தின் உள்ளத்தின் வேதனையை கொட்டிவிடு எல்லாரும் ஒருமித்து பாடுவோம் எங்கள் உள்ளத்தில் அன்பை உமக்காகவே ஜீவிக்க இந்த முதல் கூட்டத்திலேயே சாத்தான் மொட்டம் வேண்டும் இந்த முதல் கூட்டத்திலேயே சத்துரு விழ வேண்டும் சொன்ன உடனே அவன் நெருங்கி போய்விட்டான் அவன் ஓடி போய் விட்டான் ஹalleluya ஊற்றும் எங்கள் உள்ளதிலங்கை ஊற்றும் எங்கள் உள்ளதிலங்கை உமக்காகவே ஜீவிக்க உமக்காகவே ஜீவிக்க ஊற்றும் எங்கள் உள்ளதிலங்கை ஊற்றும் எங்கள் உள்ளதிலங்கை உமக்காகவே ஜீவிக்க umakave jivike umakave jivike isle umakave jivike indavana ya la bala eh ya la bala kala bala la la ban ya kadariya undinum yangal ullatil anbai undinum yangal ullatil anbai umakave jivike umakagave jeevike uddinum yenge ullathil anmai uddinum yenge ullathil anmai umakagave jeevike umakagave jeevike umakagave jeevike umakagave jeevike amen amen உன் குற்றத்தை உணர்த்துவது மாத்திரம் அல்ல உன் குற்றத்தை ஒத்துக்கொள்ள வைக்கிறது மாத்திரம் உன்னை குற்றவாளியாய் மாற்றி குற்ற மனசாட்சியோடு அனுப்புவது அல்ல உன் குறைகளை நீ ஒத்துக்கொள்ளும் பொழுது அதை மேற்கொள்ளக்கூடிய கிருபையை கொடுத்து அனுப்புகிறார் அதை ஜெயிக்கக்கூடிய அபிஷேகம் கொடுத்து அனுப்புகிறார் உன்னை ஜெயாலியாய் மாற்றுவேன் என்று வாக்கு அனுப்புகிறார் ஆமா ஆமா ஆமா ஆமா கத்தோது மன்னுவ